வேட்டைக்காக அல்லது ஒருவர் வளால் ஒவ் நாளும் அவரது நற்கூழியில் இரண்டு கீராட்கள் குறைந்துவிடும் என்று நபிசல்ல கூற கேட்டேன் புகாரி ஐந்து நான்கு எட்டு பூஜ்ஜியம் முஸ்லிம் ஒன்று ஐந்து ஏழு நான்கு மற்றொரு அறிவிப்பில் ஒரு கீராத் என்று உள்ளது ஒரு கீராத் என்பது ஒரு மலையளவு நிர்ணயாகும்